வணக்கம் நட்டினையின் நித்தம் ஒருமுத்து என்று கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதியுள்ள மரத்தை தண்ணீரில் போடும் என்ற கட்டுரையில் சில பகுதிகள் காஞ்சி பெரியவர்கள் ஒன்று கூறியிருக்கிறார்கள் கிணற்று நீருக்குள் நீரை நிரப்பிக்கொண்ட குடத்தை இழுக்கும் கணம் தெரியவில்லை ஆனால் தண்ணீர் மட்டத்துக்கு மேலே குடம் வந்தவுடன் கணக்க ஆரம்பித்து எளிதில் புரட்ட முடியாத பெரிய மரங்களை வெள்ளத்தில் உருட்டித்தான் புரட்டி இழுப்பது வழக்கம் அதே மாதிரி நம் துன்பங்களையெல்லாம் ஞானம் என்னும் தண்ணீரில் அமைக்கிவிட வேண்டும் அப்போதும் துக்கம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் தண்ணீருக்குள் இருக்கிற குடம் மாதிரி துக்கம் பரம லேசாகிவிடும் லவுகீகத்தில் இருந்து சுத்தமாக விடுபட்டுவிட்ட ஒரு சன்னியாசி லௌகீக வாழ்வில் துக்கத்தை குறைப்பதற்கு சொல்லும் அற்புத வழி அது கவளை என்பது ஒரு வலை தனக்குத்தானே அதை வீசிக்கொள்கிறவர்கள் உண்டு பல நேரங்களில் ஆண்டவனும் அதை வீசுவது உண்டு வலைக்கு தப்பிய மீன்கள் நீர் வற்றிவிட்டால் மரணத்துக்கு தப்புவதில்லை காலம்தான் வித்தியாசம் சில முந்திக் கொள்கின்றன சில பிந்திக் கொள்கின்றன ஒவ்வொருவன் கண்ணுக்கும் அடுத்தவன் சந்தோஷமாக இருப்பது போலவே தோன்றுகிறது அவன் பார்க்கும் கண்ணாடி நல்ல கண்ணாடியாக இருந்தால்தானே அவன் முகத்தை காட்டும் வண்டியின் மீது மற்றவர்கள் பாரத்தை ஏற்றுகிறார்கள் வண்டி தானே ஏற்றுக்கொள்வதில்லை மனித மனமோ தானே சுமைகளை ஏற்றிக்கொள்கிறது ஏற்றிய சுமையை எளிமைப்படுத்த என்ன வழி ஞானம் எனும் தண்ணீரை நிறையக் குடி என்கிறார்கள் காஞ்சிய பெரியவர்கள் ஞானம் ஞானம் என்கிறோமே அது என்ன சட்டையை போடும்போது கிழிந்த சட்டை என்று தெரிந்தே போட்டுக்கொள்வது பிறகு ஐயோ இது கிழிந்திருக்கிறதே என்று அங்கழாய்க்காமல் இருப்பது அதன் பெயரே ஞானம் இது இவ்வளவுதான் இப்படித்தான் என்று தேறுவதும் தெரிவதும் ஞானம் எது எப்படி இருந்தால் என்ன இறைவன் விட்ட வழி என்றிருப்பதும் ஞானம் குடிசைகளே நிரம்பிய காட்டில் கூட ஏதாவது ஒரு ஓட்டு வீடு இருக்கிறதல்லவா துயரங்களே நிரம்பிய மனத்திற்கும் ஏதாவது ஒரு நிம்மதி வந்தே தீரும் எந்த சந்நிதியில் நிற்கிறோம் என்பது முக்கியம் ஞானத் தண்ணீர் பெருகி ஓடினால் துன்ப மரங்கள் எளிமையாகிவிடும் இருப்பது விலங்குதான் என்று தெரிந்து கொண்டு நடக்க ஏன் முயல வேண்டும் ஐயோ நடக்க முடியவில்லையே என்று ஏன் அழவேண்டும் ஒவ்வொரு மரமும் இடைவெளி விட்டு நிற்கும் தென்னந்தோப்பைப் போல இரண்டு சுகங்களுக்கிடையில் ஒரு துயரம் இருக்கிறது இரண்டு துயரங்களுக்கிடையே ஒரு சுகம் இருக்கிறது இதுதான் லௌகீக வாழ்க்கை கல் குத்தினால் வலிக்கிறது கண்ணாடி குத்தினால் ரத்தம் வருகிறது கவனித்து மருந்து போட்டால் ஆறிவிடுகிறது கவனிக்காமல் விட்டால் செப்டிக் ஆகிறது கவனித்தும் செப்டிக்கானால் ஏதோ பூர்வ ஜென்ம பாவம் இருக்கிறது துன்பத்தின் கதை இத்தோடு முடிந்து விடுகிறது ஜன்னலின் அளவை பொறுத்தே காற்று வருகிறது ஜன்னல்கள் இல்லாத வீடு சுகாதாரத்தை கெடுக்கிறது அதுபோல் சூழ்நிலைகளை பொறுத்து துன்பம் வருகிறது அந்த சூழ்நிலைகளை நீக்கிக் கொள்ளும் பொறுப்பு மனிதனுக்குத்தான் இருக்கிறது நம்மை அறியாமல் வருவது நாம் அறியாமலே தீர்க்கப்படுகிறது நாம் அறிந்து வருவதை நாமே விட முடியும் இந்த இரண்டு வகை துன்பங்களில் முதல் வகை ஈஸ்வர பக்தியால் விலகுகிறது இரண்டாவது வகை கூரிய புத்தியால் விலகுகிறது பக்தியும் இல்லாமல் புத்தியும் இல்லாமல் ஐயோ அம்மா என்று அலறுவதில் என்ன பொருள் பசுவை வாங்கி வந்தால் பால் கறக்கலாம் காளையை வாங்கிவிட்டு கடவுள் மீது குறை சொல்வதில் என்ன அர்த்தம் காரணத்தோடு வரும் துன்பங்களை விவேகத்தோடு சமாளிக்க வேண்டும் குடித்துவிட்டு காரோட்டி விபத்திற்கு உள்ளானால் அது காரணத்தோடு வரும் துன்பம் ரயில் விபத்தில் நீ சிக்கிக் கொண்டால் அது காரணமில்லாமல் வரும் துன்பம் முன்னதை நீ தடுக்கலாம் பின்னதை கடவுள்தான் தடுக்க முடியும் இரண்டுக்கும் ஞானம் என்றுதான் பெயர் சம்பாதிப்பது போதவில்லை என்றால் அது ஒரு வகை துன்பம் நிறைய சம்பாதித்தும் போதவில்லை என்றால் அது ஒரு வகை துன்பம் சம்பாத்தியமே இல்லை என்றால் அது வேறு வகை துன்பம் எது உன் வாழ்க்கையில் நேர்ந்தாலும் அதன் மறுபகுதி துன்பம் தலையில் கை வைத்துக் கொண்டு துன்பம் தீராது ஞானம் என்ற தண்ணீரில் துன்பத்தை அமுக்கி இழுத்தால் பாரம் குறையும் நம்மை பிறக்க வைத்தபோது தாய்ப்பட்டது துன்பம் தாய் இறந்து போனால் உறவினர் படப்போவது துன்பம் இரண்டுக்கும் இடையிலே நாம் அனுபவிப்பது துன்பம் எல்லாவற்றுக்கும் பரிகாரம் மனதை ஞான தண்ணீரில் முக்கி எடுப்பதே வாழ்க்கையில் எந்த படிக்கட்டில் துன்பமில்லை பணம் இல்லை என்றால் துன்பம் அதிகம் சேர்ந்து விட்டால் வருமான வரி துன்பம் துக்க சுமையை காஞ்சி பெரியவர்கள் சொன்ன உதாரணம் என்னை மெய்சில் இருக்க வைத்ததால் இதனை மீண்டும் எழுதுகிறேன் ராமன் கிடைப்பானா என்று கலங்கிய சீதை அவன் கிடைத்த பின்னாலும் காடு சென்று கலங்கிய சீதை காட்டிலும் ஒருவனால் தூக்கிச் செல்லப்பட்டு கலங்கிய சீதை அவனை காணாமல் தினம் தினமும் கலங்கிய சீதை வந்து தன்னை மீட்டதும் அவனால் சந்தேகிக்கப்பட்ட சீதை சீதையின் வாழ்க்கையிலே ஒரு சுவடுக்கு மறுசுவடு துன்பம் என்றால் என் நிலையும் உன் நிலையமையும் என்ன காட்டில் முளைத்த மரமும் கவலையுறும் காலம் இலையுதிர் காலம் ஆற்று மணலும் கவலைப்படும் காலம் கோடை காலம் பகுத்தறிவற்ற விலங்குகளும் கவலைப்படும் காலம் அவை பயப்படும் காலம் இவற்றுக்கெல்லாம் யார் ஆறுதல் கூறப்போனார்கள் மானிட ஜாதி ஆறுதல் தேடுகிறது மறுபடியும் தொடக்கத்தை சொல்லி முடிக்கிறேன் மரங்களை தண்ணீரில் போட்டு எழுப்பது போல் துக்கங்களை ஞானத்திலும் நிதானத்திலும் எழுத்து பாருங்கள் நிம்மதி கிடைக்கும் நன்றி வணக்கம்